முக்கிய பிரம்மிரமத்தையும் ஓம் அப்படிங்கிறத இந்த ஓங்காரம் தெரிவிக்கிறது உபாசனைக்காக வேண்டி நாம ரூபங்களோடு சொல்றோம் இல்லையா அது தாழ்ந்த பிரம்ம அர்த்தம் இல்ல அபரமோ காரிய பிரம்மனும்படியான பிரம்ம நமக்கு எட்டும்படியான பிரம்மம் நமக்கு எட்டும்படியுமான உபாசனத்துக்காக சகுண சாக்காரமாக பெற்றிருக்கக்கூடிய பிரம்மத்துக்கும் வாசகம் ஓங்காரம் ஒரேங்கிற இந்த மந்திரம் பிரணவம் பரபிரம் பிரதிபாதிக்கிறது சகுண பிரம்மத்தையும் சர்வமும் ஓங்காரத்துல அடக்கம் ஓமிக்கேஜது அக்ஷரம் இதம் சர்வம் இதா ஜகத் இந்த ஜகத்து பூரா ஓங்காரத்திலே அடக்கம் அப்ப எல்லாத்தையும் ஓங்காரத்தாலேயே சொல்லிவிடலாம் அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டா அது தைத்தெரிய நாலாவது அத்தியாயத்தில் ஓம் தத் பிரம்மா ஓம் தத் எல்லாம் சர்வம் ஓம் அப்படிங்கறதே எல்லாம் சர்வம் அப்படின்னு சொல்றது இல்லையா சர்வம் தசியோபியா பூதம் பவத் பவிஷ்யூ என்னென்ன நாம ரூபங்கள் உண்டோ எல்லாம் பவிஷ காலத்துல என்னென்ன உண்டாக போறதோ அது எல்லாம் ஓங்காரத்துல அடக்கம் இப்ப நிகழ்காலத்துல எது எது இருக்கோ அது எல்லாம் ஓங்காரத்துல அடக்கம் இது சர்வம் ஓங்கார இப்போ காலத்துக்கு உது மீட்டிவ இப்ப சொன்னதுக்கும் அதீதமாக கால வரம்பு இல்லாததான எந்த வஸ்து இருக்கோ அது பரவஸ்து தானே அதுவும் ஓங்காரத்தால பிரதிபாதிக்கப்படுகிறது பிரம்ம சோஜமாத்மா சதுஷ்பாத் அப்போ ஓங்காரம் பிரம்ம வாசகம் அப்படின்னு சொல்லிட்டேனோ அப்போ அதுல பிரதிபாத்யமான பிரம்மத்தை எடுத்துக்கணும் இப்போ ஓங்காரங்கிறது சப்த பிரம்மம் தானே சப்த பிரம்மத்தினால பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய பரபிரம்மம் சப்திரம் பரம் பிரம்ம உபேமே சாஸ்வதி தனு சப்தபிரம்மம் பரபிரம்மம் இது ரெண்டுமே என்னுடைய ஸ்வரூபம் என்று பகவான் கிருஷ்ணன் சொல்றார் சர்வம் கேட்டது பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம ஓயம் ஆத்மா சதுஷ்பாத் ஆத்மா ஆத்மா சரீரமாகிய உபாதிக்குள்ள இருக்கக்கூடியதாகிய ஜீவன் என்று உபசரிக்க உபசரிக்கக்கூடிய நிரூபாதிகமா அகண்டமான வஸ்துவே பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இந்த ரெண்டும் ஒா தற்பதா இந்த ரெண்டு ஒண்ணுதான் இந்த ரெண்டையும் தனித்தனியாக விளக்குறதும் மூலமாக நமக்கு உபனிஷத்து விஷயத்தை சொல்ல சொல்ல வருது இந்த ஜீவாத்மா அப்படின்னு இருக்கக்கூடிய சோபாதிகனான இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு மூணு அவஸ்தை ஜாகிருத அவஸ்தை சொப்பனாவஸ்தே சுசு அவஸ்தை அப்படிங்கிற மூன்று அவஸ்தைகள் இதுக்கு இருக்கு ஈஸ்வரனைக்குமாவுக்கு இந்த மூன்று நிலை இருக்கு ஜாகிரது சுசுக்தி பரமாத்மாவுக்கு இப்படி இருக்க இருக்கு இவனுக்கு அவஸ்த அவருக்கு லீல இவனுக்கு அவஸ்த அவருக்குிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற மூன்று லீல அவருக்கு இருக்கு அந்த லீலையினால அந்த பரமாத்மாவுக்கும் மூணு ரூபம் நாமால உபாசிக்கப்படலாம் அதே போல ஜீவாத்மாவையும் உபாசிக்கலாம் உபாசனைங்கிறது தியானம் தானே ஜீவாத்மாவுக்கும் மூணு ரூபம் இருக்கு இந்த மூணு ரூபம் ஜாகிரத்து சப்பனம் சுசுப்தி இந்த மூன்று நாளையும் இவனுக்கு மூன்று ரூபம் விஸ்வன் சைதன் ராஜ்யன் அப்படிங்கிற மூன்று ரூபம் சொல்லப்படுறது இவனுக்கு அந்த மூன்று ரூபங்கள் எந்தெந்த அவஸ்தையிலே ஜீவனுக்கு இருக்கு அப்படிங்கறத உபனிஷத்து சொல்ல வரது அதுல ஜாகிரத அவஸ்தை அப்படிங்கறது விழிச்சண்டுக்கனம்ங்கிறது கனவு காண்றது தூங்கி போயிடலாம் இருக்குற சந்தியில சொப்பனம் வரும் சொப்பனம் கலையும் போது அதனால இந்த சொப்பனத்துக்கு சந்தின்னே பெயர் வேதாந்த பரிபாஷை ரெண்டுக்கும் நெடுப்புறதான் வரும் அது சப்பனம் முடியும் போது நிச்சயம் ஜாகிரத வந்துடும் சொப்பனம் கண்டு அப்படியே தூங்கி விடுவான் சப்பனம் கண்டு அப்படியே தூங்கி விடுவாங்கிறது கிடையாது ஒரு மினிட் விடிச்சுருட்டாவது தூங்கலாம் ஒரு மினிட் விடிச்சுடாவது தூங்கலாம் சப்பனத்தினுடைய சப்பனத்தினுடைய அந்தம் ஜாகரதான் ஆரம்பம் சுசுப்தி தான் சுசுப்தியினுடையும் ஜாதிரியும் சந்தில வர்றது சொப்பனம் ஒண்ணு தூங்காதே சரி மொழிச்சந்துக்கிறேன் மொழிச்சந்துக்காதே சரி தூங்குறேன் அப்பனங்கிறது நமக்கு அதீனம் இல்ல அப்பன்கிறது நம்ம இடத்துல உள்ள மனோபாவனைக்கு அதீனமான ஈஸ்வரனே கொடுக்கிறான் அப்படின்னு கூட வேதாந்த சொல்றேன் ஈஸ்வரன் தான் அந்த வேதாந்த ஏன் கொடுக்கிறான் அப்படின்னா இவனுக்கு கர்மானுபவம் கஷ்டப்பட வேண்டிய சாட்சா இஷ்டம் இல்ல நான் சொப்பனத்தில குடுத்துடும் ஜெயில போட்டு இருக்கிறாசில அழுதுங்க கிடக்கட்டும் சப்பனத்துல அனுபவம் சத்தியம் தானே சப்பனத்துல அனுபவிச்சாலும் துக்கம் பயம் பயம் தானே அந்த பாபத்தை சப்பனத்தின் மூலம் அனுபவிக்க பண்ணிவிட்டு அப்புறம் தெளிந்துருக்குறான் அவனுக்கு ஸ்தூலமாவே நடக்கலாம் இந்த ஸ்தூலமாவே நடக்காம ஈஸ்வரன் ஒரு கிருப்ப பண்ணி பாபத்தை கழிக்கிறான அப்படின்னு சொல்லு அப்போ நல்ல சொப்பனம் கிடைக்கிறதே அதுவா நிஜமா இருக்க அதுலயே ஈஸ்வரனுக்கு இஷ்டம் இல்லையா இவனுக்கு ஒரு கோடி ரூபாய் வரணும் அதனால சொப்பனத்திலேயே கொடுத்து விட்டு அப்படின்னு பழம் காரணம் என்னன்னா இவன் இப்படி இருக்கிறது தான் நிம்மதி தான் நிம்மதி இவனுக்கு போய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து நிம்மதியா இருக்கிறான்னு போய் கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு தெய்வம் நினைக்கும் அதுபோல புண்ணியத்தை கழிக்கணும் புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு சொன சுகங்களை கொடுத்து அவனுக்கு புண்ணியத்தை கழிச்சு ஆபத்தை கழிக்கணுமான சப்பன துக்கங்களை கொடுத்தும் அதை கழிச்சு அந்த ஈஸ்வர கிருப்பையினால்தான் இவனுக்கு சப்பனமே உண்டாக்கப்படுறது அப்படின்னு வேற ஒரு இடத்துல இது நிர்ணயம் பண்ணப்படுற சூத்திர பாஷ்யத்திலேயே நிர்ணயம் பண்ணப்படுறது சப்பனம் நம்முடைய நமக்கு அதீனமானதுல தூக்கம் நமக்கு அதீனம் தூங்க போறேன் அப்படின்னு படிச்சிருந்தா சில நேற்றுலாம் தூக்கம் உண்டு அது கூட அதீனம் சொல்றேன் தூங்காமைக்கிறதே சமப்படுறாரு தூக்கம் வராமே சமப்படுறா தூக்கம் வரமாட்டேங்கிறது சமப்படுறா இல்லையா மன பெரும்பாலும் தூக்கம் சுவாதீன ஜாதிரதும் சுவாதீனார் சசனம் தத்தமா அல்லது மனோ வாசனையால் ஏற்படக்கூடியதா இருக்கு அப்ப இந்த மூன்று அவஸ்தை இல்லாத எப்பொழுதாவது ஜீவனை சொல்லுங்க இந்த மூன்றும் இல்லை கனமும் காணலே முடிச்சிருக்கல தூங்கமும் இல்லை ஜீவன் மாத்திரம் இருக்காது அப்படிங்கிற ஒரு அவஸ்தம் உண்டா நம்மளுடைய அனுபவத்துல இல்ல அப்படி ஒரு அவஸ்த உண்டு அது அனுபவத்துல இல்ல அந்த அவஸ்தா அதுதான் சமாதி அது ஜாகிரதையும் இல்லை சப்பனமும் இல்லை சுசுக்தியும் இல்லை யோகீஸ்வரர்கள் தங்களுடைய தியான பலத்தினாலே எந்த ஒரு நிலையில போய் நிற்கிறார்களோ அந்த ஒரு சமாதிங்கிறது அவஸ்தா அது அவஸ்தை இல்ல அதுதான் ஸ்வரூபானுபவம் யதார்த்தமான ஸ்வரூபம் அதுதான் இது எல்லாத்தையும் இந்த உபனிஷத்து சொல்றதுனால முதல்ல ஜாகிரத அவஸ்தல் இருக்கக்கூடிய அப்படிங்குற அவஸ்தையில் உள்ள ஜீவனை பற்றி முதல் முதல் சொல்ற ஜாகரிதஸ்தானோங்க ஏகோனவிம்சதிமுக வைஸ்வான ஜ அவஸ்தையை சாட்சியா இருக்கிற ஜீவனை பத்தி சொல்ற ஜாக விழிச்சண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய வெளியில தெரியறதே அவன் வெளி உலகத்தை அனுபவிக்கிறான் வெளி உலகத்தை அனுபவிக்கிறது தான் ஜாகிருத அவஸ்தை சப்தாங்க ஏழு லோகங்கள் இருக்கு இல்லையா புதர்லோகம் மகல்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோக பரியந்தம் தேவர்களுக்கு உள்பட பிரம்மாதிகளுக்கு கூட இந்த அவஸ்தைகள் உண்டுங்கிறதுனால அப்படி சேர்த்து சொல்ற அப்த அங்கம் இந்த ஏழு லோகங்களுமே இவனுக்கு ஏழு அங்கமாக இருக்கு அதன் மூலம் ஏழு லோக விஷயங்களையும் ஜாகிரத அவஸ்தாலேயே அனுபவிக்கிறான் ஏகோன விம்சதி முகா பத்தொன்பது முகம் இவனுக்கு அந்த முகத்தாலே அனுபவிக்கிறான் பத்தொன்பது முகம்னா என்ன ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பஞ்சபிராணன் இருக்கு இல்லையா பஞ்சபிராணன் ஐந்து ஆக பதினஞ்சு அந்த கிரணமா இருக்கூடிய மனசு சித்தம் புத்தி அகங்காரங்கிற நாலு ஆக பத்தொன்பது இந்த பத்தொன்பது முகம் உடையவனாக இருக்கிறான் பூலபுக் இவன் வெளி உலகத்துல தெரிகிறத அனுபவிக்கிறான் அனுபவிக்கிறான் என்று விஸ்வத்தையும் இவன் அனுபவிக்கிறதுனாலேயே வைஸ்வானரன் பொதுவாக விஸ்வன் அப்படி என்று பெயர் அவனு பிரதம பாதா ஜாக உள்ள ஜீவனுக்கு விஸ்வங்கிற பெயர் விஸ்வன் தைதசன் பிராத்யன் என்று மூணு சொல்லிருக்கேன் இல்லையா பெண் பெ அனுபவிக்கிறனால கண்ணால பார்த்து காதால கேட்டு மூக்கால முகர்ந்து நாக்கு நாள் என்ன இவன் பத்தொன்பது முகமுடையவன் ஏகோன விம்சதி முகா அதனால இவிகளை அந்தந்த புலன்களாலே அந்தந்த பிராணனால கர்மேந்திரிய வியாபாரத்தாலே விஸ்வத்தையும் அனுபவிச்சிருக்கிறது விஸ்வம் என்று சொல்லப்படுகிறது ஜீவனுடைய அந்த ஏகோனவிவனுக்கு விஸ்வன்னு பெயரு அதே ஜீவன் தான் சொனத்தை அனுபவிச்சு சொ சாட்சியா இருக்கும்பொழுது தைஜசன் அப்படின்னு சொப்பனஸ்தானா இவனுக்கு ஸ்தானம் சப்பனாவஸ்தை அவனுக்கு பகிப்பிரத்யா அப்படின்னு சொன்னார் விஸ்வனுக்கு பகிப்பிரத்யா அப்படிங்குறார் இவனுக்கு அந்த பிரஜா அப்படிங்கிறார் நன்னா தூங்கி தூக்கிண்டுக்கும் போதுதானே சொப்பனம் பிராப்தமாறுது இந்த சொப்பனத்திலே ஒரு லோகம் பார்க்கிறான் அந்த லோகத்துல தன்னையும் பார்க்கிறான் புகுதுக்கானுபத்தையும் பார்க்கறாங்கிறதுனால அப்பணத்துல ஆனாவே கல்பி சென்றிருக்கிற கைதசமான ரூபம் இருக்க இந்த ரூபம் விஸ்வத்தில வகிகி தெரியாத ரூபமா இருந்தாலும் அந்தயனகா தனக்குத்தானே அதை சிருஷ்டி பண்ணிட்டு தனக்குத்தானே இதை அனுபவி சென்றிருக்கிற நிலையில அதுவும் சப்தாங்க அப்பணத்திலேயே சப்தாங்கோகம் லோக ஜனலோக தபோலோக சத்தியலோக பரிகம் சப்பனத்துல பாக்கலாம் இல்லையா அதனால சப்தாங்கம் அப்போ இந்த ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களோ அந்த கரணங்களோ உண்டு சொப்பன உண்டு சொப்பன கண் பார்க்கறது சொன கை காதுக்கிறது சொப்பன சரீரத்திலேயே கர்மாக்களை செய்யறா சாப்பிடறாப்பிட சொப்பனங்காண்டா அப்போ சொப்பனத்தில சொனத்தை சொப்பனத்தினால சத்தியம் அப்படின்னு வேற சித்தாந்திகள் சொல்றா சப்பனத்தை மிச்சே அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஜாகிரத அவஸ்தல் இதுதான் கௌடபாதிரி விசாரிக்கிறார் பின்னாடி ஜாகிரத அவஸ்தாலே இது இல்லையே அப்படின்னா அப்பனாவஸ்துல இருக்கா இல்லையா அப்படின்னு எதிர்வாரி கேட்கிறான் அப்பனாவஸ்தில சுத்த சூன்யம் இல்ல சுத்தூனியம்னா அபாவம் சொப்பனத்தை அபாவம் சொல்லு பார்ப்போம் அபாவம் சொல்லிதான் அப்ப சொனம்னு ஏன் அதுக்கு விளக்கம் கொடுக்கற இந்த விளக்கம் அனுபவத்துல இருக்கும் இல்லையோ அனுபவத்தில் அது சாப்பனீகமான வஸ்து அப்படின்னு சொல்ல அது அதனுடைய லட்சணம் லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க ஏழு லோகங்களும் அதுலயும் இருக்கு அதுபிள்ள ஞானம் கர்மியாதி வியாபாரங்களும் அதுல இருக்கு இருக்க விஸ்வனுக்கும் தைத்தியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா இவன் எல்லாத்திலையும் வியாபி சென்று உள்ளத வியாபி சென்று அனுபவிக்கிறான் இவன் அவன் பண்ணிண்ட ஜகத்தை மட்டும் அனுபவிக்கிறான் பிரதிபிக்ஸ்தான் அதனால சைஜசா இவனுக்கு சைஜன் ஏ அப்படின்னு கேட்ட அவனுடைய தேட்டஸ் அவனுடைய தேட்டஸ் தான் இதுக்கு காரணம் அதனால சைஜசாத்தன் ஜாகிரதவசையில ஒருத்தம் பார்த்தானா அதான் அப்படிங்கிறது அனுபவிக்கிறது பக்கத்துல படிச்சிருக்கிறவன அனுபவிச்சான் அவன் அனுபவிச்சான் அவன் அனுபவிச்சாங்க பிரவித்த புகு தான் மட்டும் தான் இதை அனுபவிக்க முடியும் உன்னூத்தரிடர் இது பாயாது அதுக்கு காரணம் அவன் தேஜஸ் மட்டும் ஒர்க் பண்றான் பக்கத்துல படிச்சிருக்கிற உன்னூத்தனுடைய தேஜஸ் தூங்குறது உண்ணுத்தன் தூங்குறான் தூங்குறான் தேஜசுமட்டிலும் கரணங்கள் வெளிப்படையாக ஒர்க் பண்ணல ஒர்க் பண்ணாமையே இருக்கிறானே அதுபோல மனசு மட்டிலும் அடங்காம ஒர்க் பண்றது அப்போ அது தானா எதையோ சிருஷ்டி பண்றது தானா எதையோ கர்த்தாவா ஆக்குறது தானாவையே சுகது அனுபவிக்கிறா செய்யறது அப்படிங்கறதுனால கைஜசமான சீக்கம் அபுத்தூனாவது சுஷுப் எிறோன காம காமயுஷுத்த சுஷுப் தானீபூ பிரான ஆனந்தம்தோ முகராஜ் திருத்தாவது பாது பிரஜம் ஒண்டிதான் இருக்குங்கிறதுனால இவனுக்கு பிராத்தியன்னு கையம் ஒண்டிதான் சித்த வத்திகள் இல்லை அதனால ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கிற தன்மை இல்லாதனாலையும் சூட்சம பிரபஞ்சத்தை சொப்பனம் போலே அனுபவிக்கிற தன்மை இல்லாததுனாலையும் ஏகோ நிமிஷதி முகஹா அப்படின்னு சொல்லல அப்படி சர்வேந்திரிய அனுபவமும் இல்லையே இதுல சர்வேந்திரிய அனுபவம் இல்லை சர்வ லோகமாக அங்கமாக சொல்லிட்டு அதுவும் இங்கே சொல்லல சொல்றதுன்னா ஏகீபூதா எல்லா சித்த விரத்தியும் அடங்கி கம்னு ஒன்றே ஒன்றுதான் தான் ஒருவனே மிச்சப்பட்டதுக்குதான் சுத்தி இல்லை ஆத்மாவில நயமாய் அப்போ ஜடமா போயிட்டான் போகல அந்த தூக்கத்தை அனுபவித்தான் தூக்கத்தை அனுபவிக்கிறான் அனுபவிக்கிறாங்க அனுபவம் அனுபவிக்கிறேன் அப்படின்றது தெரியலையே தவிர ஆனால் கலந்தூக்கம் கலஞ்ச பிறகு அத அனுபவிச்சவனு சொல்றான் சுகம் அஸ்வாசம் வேத அப்படியா தோன்னு தெரியாது எனக்கு சந்தோஷப்படுறான் அந்த நிம்மதியா தூங்கினேன் ஒண்ணும் எனக்கு தெரியாது அப்படிங்குற ஒரு சுகத்தை அவன் அனுபவிக்கிறான் என்ன பின்னாடி உபனிஷத் சொல்றது வெளி உலகத்தை அப்பணத்துல அனுபவிக்கிறது போல மானசீகமான சூக்மமான பிரபஞ்சத்தையும் அனுபவிக்காம ஜிரத அவஸைகளை போல ஸ்தூலமான பிரபஞ்சத்தையும் அனுபவிக்காம தன்னிடத்திலே தானே அடங்கி எந்த நாம எந்த நாம ரூபங்களையும் பார்க்காம தனக்கு தானே அடங்கிவிட்டதுனால ஏகி வாசனையும் தலையெடுக்கல பிரத்யான கனகா அகினால பிரத்யான ரூபம்தானே ஜீவன் தன்னுடைய நிலையிலே உரைஞ்சு கிடக்கும் தன்னுடைய நிலையிலேயே தன் சொரூபத்திலேயே உரைஞ்சுட்டான் உரைஞ்சுட்டதுனால இவனுக்கு இல்லை புரிச்சு நிமிஷா சம்சார துக்கங்கள் எல்லாம் அந்த சம்சார துக்கங்கள் இல்லாத ஒரு நிம்மதியை அனுபவிக்கிறதுனாலே ஆனந்த புகு இந்த ஆனந்தத்தை அப்படி அனுபவிக்கிறானா ஒரே ஒரு முகம் விஷயங்கள்ல உள்ள ஆசைகள் இப்பொழுது இந்த சுசுப்தியில இருக்கக்கூடிய ஜீவனுக்கு கிடையாது அதனால நகஞ்சன சொனம் வசதி தத் சுசுப்தம் அதனால இவன் சொப்பனத்தையோ ஸ்தூலத்திலேயோ அனுபவிச்சது போல வேற விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ எதுல போய் அவன் லயமானா எதுல போய் யாரிடத்துல போய் லயமானா இவனுக்கு இப்படி ஒரு நிம்மதியும் ஆனந்தமும் கிடைச்சது அந்தரியாமியானே பரமாத்மாவனிடத்துல போய் இவன் லயம் ஆயிடுச்சயிட்டாலே அம்மாவடியில தாச்சண்டு தூங்குற பழந்த மாதிரி நிம்மதியா ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவன் ஸ்தூலமாகவோ மானசீக்கமாகவோ பிரபஞ்சானுபவங்கள்ல களைச்சு சளைச்சி கடைசியில விசிராந்திக்கு போகக்கூடிய ஸ்கானம் ஒண்ணும் ஆகவத்துல பிங்களு சொல்றா இல்லையா ஒரு வேசி இருந்தா அதனால யாரு வரா யாரு வரான்னு பாத்துறது அவளுடைய விற்பி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அல்ல அதனால அவளுக்கு ஒரு நிர்வேதம் என்ன ஜென்மா உலகத்துல ஊர்ல உள்ள எல்லா சதிகளும் அவாபா பதியோட நிம்மதியா படுத்திருக்கும் போது நான் மட்டும் இப்படி ஒரு அவலமா இருக்கேன் அப்படிங்கற ஒரு நிர்வேதம் வந்தது உடனே அவளுக்கு ஒரு ஞானோதயம் உண்டாயிடுத்து மிதிலையா என்ன ஞானோதயம் உண்டாச்சுன்னா என் பதி என்னிடத்துலதானே இருக்கா என்னுடைய பதி என்ன அந்தரியர்யாமி ஈஸ்வர சர்வபூதான அர்ஜுன தீஷ்டதி ஆனாலும் என் அந்த எக்காரணத்தை கொண்டும் என்ன விடவே விடாம வெளியில ஒரு பத்தின்னா கூட எனக்கு குஷ்டரோகம் குஷ்டரோஹிணியா இருந்தா கூட அந்தரியாமியான பதி விடமாட்டா என் பதி என்னோடவே இருக்கலாம் இருக்கா அப்படின்னு எப்ப நினைச்சாலும் பரமாத்மாவின் இடத்திலே அவள் லைச்சு அப்போ நிம்மதியா தூங்கினது ஜீவாத்மா பரமாத்மாவின் இடத்துல ஒடுங்கிறது தான் தூக்கம் அந்த ஒடுக்கம் இல்லாத போல ஒரு சேர்ந்தாபிடு பத்து நாள் தூக்கம் வரலன்னு வச்சுப்போம் இத்து புடிச்சு மேடம் அதுக்காக தான் அந்த தூக்கத்தை ஈஸ்வரனே கொடுத்து தன்னிடத்துல விசார்த்தி அப்புறம் மறுநாள் உன் கடை இச்சைப்போம் பொழுது விழுந்தது மறுபடியும் எழுந்துக்கிறான் அந்த பரமாத்மாவின் இடத்துல போய் இவன் அடங்கிறதுனால சுசுக்தியில இந்த மூன்று அவஸ்தையும் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஜீவன் விஸ்வன் தைதசன் பிராப்தியன் அப்படிங்குற இந்த மூன்று அவஸ்தையும் அனுபவிக்கிற ஜீவனுக்கு சாட்சியாக்கக்கூடிய ஈஸ்வரன் அந்தரியான் அதுல சுசுக்தியில அந்த ஈஸ்வரன் இடத்துல தான் இவன் போய் ஒழுங்கியிருக்கிறான் அப்ப ஈஸ்வரனை தானே அடைஞ்சிருக்கிறான் அடைஞ்சிருந்தும் ஈஸ்வர ஆனந்தம் ஈஸ்வர அனுபவம் அவனுக்கு இல்ல அதனால அடைஞ்சதுல சேர்த்து இல்ல அது எப்படின்னா ஒரு தாயார்டில மடியில படுத்து தாயார் கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கிற குழந்தையா இருந்து விட்டுதான் அப்போ சௌக்கியம் அதுக்கு தெரியும் அம்மா மடியில படுத்து தூங்கி போடுத்தானால் மாதிரியம் அதுக்கு தெரியாது அம்மா மடியில எடுத்துட்டு போங்க ஈஸ்வரன் இடத்துல போய் சுசுப்தியிலோ பிரளயத்திலேயோ ஒடுங்குற ஜீவன் அவித்யோடையே போயிருக்கான் அவித்யோடைய போயிருக்கிறதுனாலே பிரம்மானந்தம் என்றோ பிரம்மத்தில ஒடுங்கியிருக்கோம் என்றோ அந்த சுசுப்தியில